சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமாகனுசு ஜீவஸ்யுமான் உத்தவருக்கு மேலும் உபதேசத்தை தொடர்கிறார் குணாகா கர்மாணி சிருஜந்தி குணாகான்னா இந்த இடத்துல இந்திரியங்கள்னு அர்த்தம் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அறிதல் செயல் புரிதல் செயல்களை உண்டு பண்ணுகின்றன இந்திரியங்களுக்கு இந்திரிய விஷயங்களோட அதாவது பொறிகளுக்கு புலன்களோட சென்ஸ் ஆர்கன்ஸுக்கெல்லாம் சென்ஸ் ஆப்ஜெக்டோட சம்பந்தம் ஏற்படுற போது ஆக்ஷன்ஸ் செயல்களெல்லாம் தோன்றுகின்றன அப்படின்னு அர்த்தம் பார்க்குறது கேட்குறது முகர்றது சுவைக்கிறது தொட்டு உணர்கிறது நடக்கிறது உட்காரது இப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா இந்த இந்திரியங்கள் தான் செயலை தூண்டுகின்றன செயலை படைக்கின்றன உருவாக்குகின்றன அப்படிங்கிறார் இந்திரியங்கள் செயலுக்கு காரணமாகின்றன இந்திரியங்கள் வந்து எதனால் செயல்படுகின்றன அப்படின்னு கேட்டால் காரியத்தை ஹவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹின்னு பகவத்கீதையில் பகவான் சொன்ன மாதிரி சொல்கிறார் குணஹா குணான்னு அனுசிருஜத்தே குணஹான்னு சொன்னால் சத்தம் ரஜஸ் தமோ குணா அது பொதுவாக சொல்கிற ஆ சத்வம் ரஜஸு தமஸுங்கிற குணங்களெல்லாம் குணான் குணானுன்னு சொன்னால் இங்கே இந்திரியங்களை அனுசிருஜத்தே அனுசிருஜத்தேன்னா அதை செயல்படுத்துகிறது இந்திரியங்கள் செயல்களை தூண்டுகின்றன இந்திரியங்களை குணங்கள் தூண்டுகின்றன பிரவர்த்திக்கும்படி செய்கிறது செயல்படுத்துகிறது அப்படிங்கிறார் அதனால் ஆத்மா கர்த்தா அல்ல இது சாங்கிய சாஸ்திரத்தினுடைய கருத்து அனுசரிஜத்தே அசௌ ஜீவகா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் இருக்கானே குணசம்யுக்தகா குணங்களோட சேர்ந்து கர்ம பலானி புங்கே கர்ம பலன்களையெல்லாம் புங்கே அனுபவிக்கிறான் தான் செய்த நல்வினை தீவினை பயன்களாகிய இன்பத் துன்பங்களை நுகருகிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்ம அத்வைத சித்தாந்தப்படி கர்த்தாவும் ஜீவன்தான் போக்தாவும் ஜீவன்தான் ஆக குணங்கள் இந்திரியங்களை செயல்படுத்துகின்றன இந்திரியங்கள் பொருள்களை நோக்கி செயல்படுகின்றன செயலை படைக்கின்றன இந்திரியங்கள் ஆனால் இந்த ஜீவனை என்ன பண்ணுகிறான்னா இந்த உடம்பு மனசு இதோடலாம் சேர்ந்து குணசம்யுக்தகா குணங்களோட சேர்ந்து கர்மத்தோட பலன்களை அனுபவிக்கிறான் கர்மத்தையும் ஜீவன் தான் செய்கிறான் கர்ம பலன்களையும் ஜீவன் தான் அனுபவிக்கிறாங்கிறது அத்வைத சித்தாந்தப்படி முறையாக முதல்ல சொல்கிறது அதுக்கப்புறம் அதை நீக்கிடுவோம் ஆரம்பத்தில் பாடம் சொல்கிற போது அப்படி தான் வழக்கம் ஆக செயல்களை புரிவது இந்திரியங்கள் பலன்களை அனுபவிப்பது ஜீவன் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஏன்னா செயல் புரியறதுக்கான முயற்சியும் ஜீவன் தான் பண்ணுறான் பலனை அனுபவிக்கிறதும் ஜீவன் தான் அனுபவிக்கிறான் செயலை இன்னொருத்தர் போட்டுட்டு பலனை நம்ம மாத்திரம் எப்படி அனுபவிக்க முடியும் கிடையாது ஆக இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் குணாக கர்மானி சிருஜந்தி குணான்னு குண அனுசிருஜத்தே இந்திரியங்களை குணங்கள் கர்மத்தை படைக்கின்றன அப்படின்னா இந்தியங்கள் செயல்களை படைக்கின்றன உருவாக்குகின்றன குணங்களை குணம் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறது குணம்னா சத்வரஜஸ்தமோ குணங்கள் செயல்படுத்துகின்றன ஜீவனோ எனில் குணங்களோடு சேர்ந்து இந்த ஜீவனோ இந்த ஜீவனுங்கிறது நம்ம அனுபவிச்சிருக்கிற நான்கிற அந்த தத்துவம் வினைகளினுடைய பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு விஷயத்தை சொல்ற இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோ தேனி வேதபுரி